நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவின் மிக பெரிய வருடாந்திர கால்நடை சந்தை நடைபெறும் இடம் பீகாரில் உள்ள சோனிப்பூர் இரண்டு பேஸ்பால் அமெரிக்க நாட்டின் தேசிய விளையாட்டு மூன்று இந்தியாவின் மிகப்பெரிய கால்பந்து மைதானம் உள்ள இடம் கொல்கத்தாவில் உள்ள சால்ட் லேக் மைதானம் இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று தமிழ்நாட்டில் கேழ்வரகு அதிகமாக உற்பத்தியாகும் மாவட்டம் எது இரண்டு இந்தியாவின் மிக நீளமான ரயில் குகைப்பாதை எது மூன்று இந்தியாவில் முதல் அச்சகம் எங்கு தொடங்கப்பட்டது மீண்டும் சந்திப்போம் நன்றி